அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து இசைமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நேர மேலாண்மை அதிகம் தூங்காமல் கடுமையாக பணியாற்றுபவர்கள் எல்லாரும் நேர மேலாண்மையை செய்கிறார்கள் என்பது பொருள் அல்ல ஒரு விறகு தொடர்ந்து விறகு கொண்டே இருந்தார் அவரால் அதிக அளவில் வெட்ட முடியவில்லை மற்றொரு விறகு வெட்டியோ அவ்வப்போது ஓய்வு போல இரண்டு மடங்கு விறகுகளை வெட்டினார் எப்படி இவ்வளோ முடிந்தது என்று அந்த விரைவு ஒட்டியை கேட்டதற்கு அவர் கூறினார் நான் அவ்வப்போது என் கோடாரியை கூர்மைப்படுத்தினேன் என்று கூறினார் ஆம் நேரத்தை சரியாக என்பது அட்டவணைகளால் மட்டுமே சாத்தியமில்லை எப்போதும் நாம் உள்ளுணர்வுடன் செயல்களை செய்கிறோமோ அப்போது தேவையற்ற செயல்கள் நம்மிடமிருந்து தானாக உதிர்ந்து விடுகின்றன எப்போது ஒருவன் எந்த நிலையில் தான் எப்படி செயல்பட முடியும் என்று நினைக்கிறானோ அந்த நொடியில் அவன் மனம் விழிப்புணர்வு பெற்றதாக மாறிவிடுகிறது சிந்திப்போம் நாமும் செய்யும் வேலைகளில் நேர மேலாண்மையில் சிறந்து விளங்குவோம் நன்றி